ம் பிரபாரிஜாத்தய தோத்வேற்றை கிருஷ்ணா கீத்தமஹே நம வாயுரியமோருருண பிரபிதாச்ச நமோ நமஸிரூபி நமோ நமஸ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை தரிசனம் செய்த அர்ஜுனன் பகவானுடைய மென்மையான வடிவங்களை மகிழ்ச்சியை தரக்கூடிய வடிவங்களை எல்லாம் தரிசனம் செய்த அர்ஜுனன் பகவானுடைய கோர ரூபத்தை பார்த்து அச்சப்பட்டான் அந்த கோர ரூபத்தினுடைய தன்மையை பற்றி பகவானிடம் கேட்டபொழுது நான் அழிக்கும் கால வடிவமாக இப்பொழுது உனக்கு காட்சி கழித்து கொண்டிருக்கிறேன் அளிக்கும் கால வடிவமாக இப்பொழுது உனக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிறகு பகவானிடத்தில் ஒரு நியாயமான அச்சம் கலந்த அதே சமயம் பக்தி மேலோங்கிய சொற்களை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனுடைய உள்ளத்திலிருந்து பக்தி அன்பு உணர்ச்சி வெளிப்படுகிறது வியப்பு உணர்ச்சி அச்ச உணர்ச்சி இதையெல்லாம் கடந்து இப்பொழுது பக்தி உணர்ச்சி மேலிடுகிறது அதை பல்வேறு விதமான ஸ்தோத்திரங்களாகவும் நமஸ்காரங்களாகவும் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய உள்ளத்தில் தான் பகவானிடத்தில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை சொற்களால் வெளிப்படுத்துகிறான் ஸ்தோத்திரம் வாயிலாகவும் வீழ்ந்து வணங்குகின்ற நமஸ்காரங்களின் வாயிலாகவும் மன்னிப்பு கேட்பதன் வாயிலாகவும் வெளிப்படுத்துகிறான் இந்த ஸ்லோகத்தில் பகவானை புகழ்ந்து போற்றி நமஸ்காரம் சொல்லுகிறான் அர்ஜுனன் வாயு யமஹா அக்னிஹி வருணா சசாங்க பிரஜாபதிவம் பிரபிதாமக்ச இந்த துவங்கிறத எல்லாத்துலையும் போடணும் தொம்னா நீன்னு அர்த்தம் நீதான் காற்றாக இருக்கிறாய் வாயு யமஹா யமதேவனாக அனைவரையும் அனைத்து உடல்களிலிருந்தும் உயிர்களை பிரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த செயலை செய்யக்கூடிய யமனாகவும் நீயே இருக்கிறாய் அக்னிஹி நெருப்பாக இருக்கிறாய் வருணஹா வருண தேவனாக எல்லா தேவதைகளையும் செயல்படுத்தக்கூடியது மூல தத்துவமாகிய ஈஸ்வரன்தான் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் தோம் வாயு யமஹா அக்னிஹி வருணஹா ஷசாங்கஹா ஷசாங்கஹான்னா சந்திரன் பிரஜாபதி பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் பிரபிதாமக்ச அவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய நாராயணனாகவும் நீங்களே இருக்கிறீர்கள் பிரஜாபதி பிதாமகர் என்றெல்லாம் சொல்லுவோம் பிரம்மதேவன் அல்லது பிரம்மதேவனுடைய குமாரர்கள் தக்ஷ என்று சொல்லுவது வழக்கம் அஹ அரசர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ பிரஜாபதி கஷ்யபர் முதலான பிரஜாபதிகள் என்றெல்லாம் விளக்க உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அஹ பிரபிதா மகரும் நீரே அஹ சமஸ்த தேவத்தைகளாகவும் கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம் தாங்களே எல்லா தெய்வங்களுக்கும் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது இங்கே பகவானை புகழ்ந்து போற்றுகின்ற பொருள் சேர்ந்த புகழ்மொழிகளாகும் தே நம நமஹ அஸ்து நமோ நமஸ்தே ஸ்து தே உமக்கு நமோ நமஹா வணங்குகிறேன் வணங்குகிறேன் ஒரு தடவை இல்லை சஹசிர கிருத்வஹா எண்ணற்ற முறை சஹசிர கிருத்வஹா அப்படின்னா ஆயிரம் முறை அப்படின்னு அர்த்தம் ஆயிரங்கிறது எண்ணற்றங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கொள்ளப்படும் எண்ணற்ற முறை அனந்த கோடி நமஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணுகிறேன் நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சரியம் அந்த பகவானுடைய சிறப்பை அவனால அந்த உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை விழுந்து விழுந்து வணங்குகிறான் புனஷ பூயோபி நமோ நமஸ்தே புனகன மறுபடியும் பூயன்ன மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் நமஸ்காரம் உமக்கு நமஸ்காரம் என்று தன்னுடைய அந்த இறைவனை பரிபூர்ணமாக அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு விருப்ப வெறுப்பற்ற நிலையிலே அர்ஜுனன் மீண்டும் மீண்டும் பணிந்து வணங்குகிறான் எங்கு பணிவு நன்றாக இருக்கிறதோ அங்கு இறைவனுடைய அருள் நன்றாக வெளிப்படும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற பெரிய உண்மை கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் சொல்றார் இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலை கண் காது மூக்கு நாக்கு தோல் இவற்றிலே சக்திகள் இல்லாததற்கு சமானம் ஆகவே இந்த உடம்பின் பயன் எஞ்சான் உடம்பின் பயன் என்னவென்றால் மிகவும் பணிவை வெளிப்படுத்தும் வண்ணம் வீழ்ந்து வணங்குவது இது நம்முடைய பண்பாட்டிலே இருக்கிறது பணிவை வெளிப்படுத்தும் அடையாளம் இந்த உடலை தரையிலே கிடத்தி இறைவனை பெரியோர்களை வணங்குவது அதனால் இந்த உடல் புனிதம் பெறுகிறது மேன்மை அடைகிறது சுயமரியாதை ஒன்றும் இதனால் கெட்டுப்போய் விடாது சுய சுயமரியாதை கூடுமே தவிர சுயமரியாதை குறைந்து போய்விடாது நமக்கு உண்மையிலேயே மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பணிய வேண்டும் அதுவும் பண்புக்கு பணிய வேண்டும் நல்ல அறிவுக்கு பணிய வேண்டும் ஒழுக்கத்துக்கு பணிய வேண்டும் அந்த அர்த்தத்திலே தான் பெரியோர்கள் பணிந்து வீழ்ந்து வணங்குவதை நமக்கு ஒரு தர்மமாகவே அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அர்ஜுனனுடைய பக்திபூர்வமான கருத்துக்களும் நமஸ்காரங்களை வெளிப்படுத்துகிற ஸ்லோகங்களையும் படிப்பதற்கு விஸ்வரூபமாகிய ஈஸ்வரன் பகவான் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் வாயுமோருணாக்கி பிரபிதாச்ச நமோ நமஸேஸ் சகசிரூய நமோ நமஸ்த